நற்றினை நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள் சரவெடிக்காக மங்களூரில் இருந்து செல்போனில் சூப்பர் போன் ஸ்மார்ட் போன் அப்போ செல்போனில் எல்லாம் தலை தந்தை மகாற்றும் நன்றி சாம்சங்கில் ஸ்மார்ட் போன் வாங்கி தரல் மகன் தந்தை காற்றும் உதவி அப்பா முன் செல்போனை நோண்டா திருத்தல் டேட்டா, டேட்டா. ஆகாதே ஆங்கே சார்ஜர். மலகேணி மாந்தர்க்கு டச் தூரும் அறிவு முகநக நட்பது நட்பன்று வாட்ஸ்ஆப்பில் அகநகர் நட்பது நட்பு மிஸ்ட கால் செய்தாரை ஒருத்தல் அவர் நான கால் செய்து பேசிவிடல் ஜியோவோடு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் பில் கட்டியே சாவார் நன்றி வணக்கம்